அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தூண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலியிலிருந்து எஸ் சி மானுவல் நான்கு வயது சிறுவன் ஒருவன் அவர்கள் அப்பா செருப்பு தைக்க வைத்திருக்கும் பெரிய ஊசியை அப்பாவுக்கு தெரியாமல் எடுத்து விளையாடி போது அந்த தடிமனான குத்தூசி அவனுடைய கண்களை குத்திவிட்டது அதனால் ஒரு கண் பார்வை தெரியாமல் போய்விட்டது சில மாதம் கழித்து அடுத்த கண்ணும் பாதிக்கப்பட்டு இரண்டு கண்களும் பார்வை தெரியாமல் போய்விட்டது பள்ளிக்கு சென்று படிக்க முடியாமல் இருந்த எப்படியாவது படிக்க வேண்டும் என்று மிகவும் ஆசைப்பட்டான் ஏதாவது ஒரு புதுமுறையை கண்டுபிடித்து நன்றாக படித்து வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டான் ஒரு நாள் இராணுவ வீரர் ஒருவரிடம் நான் படிக்கிறதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று அவன் கேட்டான் போர் நடக்கும் இடத்தில் காகிதத்தில் எழுதிய ரகசிய தகவல்களை படிப்பதற்கு விளக்கின் வெளிச்சம் வேண்டும் நாங்கள் விளக்கை பற்ற எதிரிகள் நாங்கள் இருக்கிற இடத்தை கண்டுபிடித்து விடுவார்கள் எனவே இருட்டில் தலைவி பார்த்து தொட்டு பார்த்து படித்தறி முறையில் குறியீட்டு எழுத்துக்களை எழுதி அனுப்புவோம் என்று அவர் சொன்னார் அவர் கூறியதை கேட்டதும் சிறுவன் தன் வீட்டுக்கு ஓடினான் எந்த குத்தூசி அவன் கண்களை குத்தியதோ அதே ஊசியை அப்பாவிடம் கேட்டு வாங்கினான் அவன் என்ன செய்ய போகிறான் என்று அப்பாவும் அவன் பின்னே சென்றார் ஒரு தாளை எடுத்து அதன் நெருக்கமாக ஆறு துளையிட்டு தொட்டு பார்த்தான் இதுதான் ஏ என்னும் எழுத்து என்றான் விதமாக ஆறு தொளையிட்டு இது பி என்னும் எழுத்து என்றான் இப்படித்தான் பிரெயில் முறையை கண் பார்வையற்றோர் பி ஹெச்டி பட்டம் வரை முறையை இந்த சிறுவன் கண்டுபிடித்தான் இந்த சிறுவன் தான் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த லூயிஸ் பிரெயில் கண் தெரியாமல் போய்விட்டதே என்று மூளையில் முடங்கி கிடக்காமல் சாதிக்கும் எண்ணத்தோடு செயல்பட்டதனால் மிகப்பெரிய சாதனையாளராக மாறினான் ஆம் சோதனைகளை மீறிய சாதனையில்தான் மகிழ்ச்சி இருக்கிறது நன்றி